இன்றைய பகுதி மாயப்பசுவை வதைத்த படலம் என்பது மாயப்பசுவைத்த படலம் பசு நாம காணுகிற பசு அல்ல மாயப்பசு அது என்னது மாயப்பசு அப்படின்னா இயல்பா நாம வந்து இப்பொழுது பசுமாடு கன்று என்று இப்பதான் ரெண்டு நாள் என்ன கன்றுன்னு சொன்ன காளைக்கன்று அதாவது நீங்க பழைய காலத்தில் விவசாயிகளுக்கு எல்லாம் என்ன கன்று போடணும்னா காளைக்கன்று போட்டால் மயிற்சி போடுவாங்க கிடேரி கன்று போட்டா மகிழ்ச்சி போட மாட்டாங்க இப்போ என்ன தெரியல காளைக்கன்று போட்டா கொன்னே போடுவான் ஏன் கெடேரி போட்டா நிறைய பசுமாடு சேரும் பால் கறக்க இப்போ அதுவும் இல்லை இந்த பாலெல்லாம் இங்க தோண்டு கேட்டா இப்ப தப்பி தப்பி பிள்ளைகள்லாம் மாட்டினிடமாக தோன்றுகிறது சொல்லுவோம் தோண்டுகிறது கறந்து அந்த அப்படி போயிட்டு போயிட்டு பசுங்கிறது என்னன்னா இது மாய பசு என்ன மாயம் பாண்டி நாட்டுல ஒரு கால சமன் சமயம் ரொம்ப அதிகமான ஆதிக்கமா இருந்தது அந்த ஆதிக்கத்தில் கொஞ்ச நாள் வரையிலும் இருந்தார் என்றும் ஞான சம்பந்தர் சென்று மங்கையாரும் குலைச்சரியாருடைய வேண்டுகோளினாலே சென்று அந்த சமன் சமயத்தை நீக்க சைவத்தை ரொம்ப அருமையா சொல்லுது இது ஒரு கட்டம் இன்னும் சில கட்டங்களில் பாண்டியல சை சமயம் சார்ந்தவனா இருப்ப நாடும் சமயம் அவர்களை தடுப்பதற்கு கெடுப்பதற்கு அந்த மலைப்பகுதியில் வாழ்ந்தவங்க அவங்க என்ன பாண்டிய நாடு எல்லாம் ஒரே திருநீரா இருக்கு எல்லாம் சிவாயண்ணம் எந்திரிப்பா போய் எல்லாம் அது மா அமைப்பு சொன்னார் மானினியர் வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பாணல் வாயுமன் எந்த நீ பரிவைதிரேல் ஆனைமாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்களுக்கு எலியேனே என்று சொன்னார் தானமலை அந்த பகுதி பொள்ளாச்சி மலைப்பகுதி இருக்கு பாருங்க அவங்கெல்லாம் அங்க இருந்து ஏதேனும் எல்லாரும் சேர்ந்து கூடி ஏதேனும் ஒரு தீங்கு செய்வாங்க பாண்டி நாட்டிலே அந்த அரசனை அடிப்பதற்காக அந்த அரசனுடைய சமயத்தை அடிப்பதற்காக எல்லோரும் கூடினார்கள் கூடினா ஒரு பெரிய வேள் வேள்வியில் நன்மை வளையவும் வேள் செய்யலாம் தீமை வளையவும் செய்யலாம் தீமை விளைவதற்காக ஒரு வேள்வி செய்தார் என்னன்னு கேட்டா ஒரு அசுரன் அப்படியே தோன்றினான் அந்த அசுரன் எந்த வடிவில் தோன்றினான்னு கேட்டா பசு வடிவில் தோன்றினான் பசு வடிவில் அப்படி தோன்றும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒலியும் ஒலியில காட்டினா தோன்றும் போது அப்படியே பல்லுபடி இப்படி எடுத்து எல்லாம் கொம்பு இருக்கிற மாதிரி பார்த்தா அப்படியே ஒரு போத மாதிரி தோன்றணும் ஆனா அப்படி தோன்றி மேலே வரும்போது நாலு காலு வாழை பசுமாடா பார்த்து ஆகவே ஒரு அசுரன் பசுவாக தோன்றினான் தோன்ற ஒன்று என்னென்ன வேலை கொடுக்கணும் அதுக்கு என்ன வேலையினர் இந்த மதுரையை அழித்துடணும் ஓ அப்படின்னு சரி இன்னும் உடனே என்ன பண்ணிச்சது பசு மதுரையை அழிக்கப்பட்டு ஏன் இந்த பசுவை தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்டா போன இதில் நாகம் எத படலு படிச்சிருக்கணும் அது பாம்பை விட்டாங்க பாம்புன்னு வாசி அடிச்சு விட்டானுங்க பசுன்னு விட்டோம்னா இந்திய நாட்டில பசுவுக்கு ரொம்ப மதிப்பு மதிப்பு அல்ல பசுன்னா யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க இந்த பசுவை தோற்றுவிக்கலையோதி முனிவர் பசுவை பற்றி ஒரு அடிமைய நாட்டு மக்கள் அது குறிப்பாக நல்ல சமயம் சார்ந்த மக்கள் எல்லாம் போட்டுவாங்களே தவிர அடிவோடு அடிக்க மாட்டார் என்று சொல்லி பசுவாக விட்டார் இங்கே ஒரு கருத்தை நாம் நினைக்கணும் இது இன்று மட்டுமல்ல தொழத்தில் பசுக்கு தனிமதிப்பு என்ன செய்தார்கள் திடீர்னு போய் தாக்குறதெல்லாம் கிடையாது நாட்டுல இத்தேதி நாங்கள் படையோடு வருவோம் அன்னைக்கு ஈடு செய்வாங்க பாருங்க என்னமா அதெல்லாம் இவ்வளவு பெரிய மீசையே தேவையில்லாம் மீசைங்கிறது எதுக்கு வைக்கப்பட்டதுன்னு கேட்டா ஒரு ஆண்மைக்கும் உண்மைக்கும் எடுத்துக்காட்டு மீசை என்னுடைய மானம் இழந்து அல்லது என்னுடைய பெருமை குன்றி ஒன்றை செய்ய மாட்டேன் என்பதற்கு அடையாளம் தான் அதனால இந்த பசு என்னன்னு கேட்டா என்ன சண்டே சொல்வாங்க இருபதாம் தேதி காலை பத்து மணிக்கு ஒன்றைய நாட்டில் போர் தொடங்கும் அவன் தயாராயும் அப்படி தயாராவதற்கு முன்னால என்ன செய்வாங்க இதெல்லாம் பொருளாதாரத்தில் படிக்க போறான் தொல்லாப்பி பொருளாதாரத்துல பின்னால வரப்போகுதுல என்ன செய்வாங்களாம் நாலு நாளைக்கு முன்னால ராத்திர ராத்திரிய பசுமாட்டை ஒட்டு வந்துடுவாங்க ஏன்னாங்க நாம சண்டை செய்யும் நாம ஒருத்த கொடுத்த அடிக்கும் ஏதேனும் ஒரு அம்பு பசுமாட்டு மேல விழுந்து இறந்துட ஆதலால் அந்த பசுவை எடுத்துட்டு அந்த பசுவை திருத்தனமா கொண்டு வராங்க சொல்லும் போது பேசுகின்றன எந்த விதத்திலையும் நமக்கு ஆயிரம் தண்டை இருக்கலாம் ஆயிரம் முரண்பாடு இருக்கலாம் ஆயிரம் பயம இருக்கலாம் அதனால ஒரு உயிர் தாக்கப்படப்படாது அதிலும் குறிப்பாக பசு தாக்க கூடாது என்று கருதிய காலம் அதான் ஆகாத்தோம்பல் என்று சொன்னார் திருவள்ளுவர் சொல்றார் வடிமொழியார் ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தது தெருவில் போற ஒரு பசுமாடு தண்ணிக்கு அலையுது நல்ல மத்தியான வெயில் தண்ணீர் மூன்று மூந்து மூன்று மூந்து உடனே என்ன பண்றதுன்னு கேட்டா ஒரு அண்ணா ஒரு அம்மாட்ட போய் அம்மா ஒரு பக்கெட் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு எதுக்குயா கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு வாங்க வச்சு இந்த மாட்டுக்கு வச்சு தண்ணி குடிராரா குடிராராஜான்னு சொல்லப்படாத பசுமாட்டுக்கு கூட அப்படியே பசுமாட்டு கூட நிறுத்தம் பசுமாடு அவ்வளவு உயர்ந்தது ஆவிற்கு நீர் என்று ஒண்ணும் இல்லைங்க பருத்தி கொட்ட தண்ணி வேணாம் தண்ணி கொடுங்களேன் ஒரு பசுமாட்டு வைக்கலான்னு கேக்குறேன் வாங்காதே பசு அந்த மாதிரி உனக்கு தண்ணி தாமன் பட்டதுன்னா அம்மா ஒரு ஒரு வாலி குடுங்களேன் அஞ்சு நிமிஷம் வாலிய வாங்க நீ அடிடா தண்ணிய எந்த ஒரு அறமும் தன்னுடைய முயற்சியால் செய்த அறமா இருக்கணும் இன்னொன்னு சொல்லுவாங்க ஊராவட்டு கையே ஊராவுட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு ஒரு படம் இங்க இருக்க தெரியல நெய்ய ஊறான்னு பருமாறுறது நம்ம மனைவி எப்படி இருக்கும் ஒன்று ஊத்துடி சும்மா பரவாயில்ல மாதிரி செய்யறது அறமே அல்ல தன்னுடைய முயற்சியினால் வந்த பொருளாக அதனால ஒரு பசுமாட்டுக்கு தண்ணிய கூட ஒருத்தண்ணி வைக்க கூடாது நீ வாங்கி பைப் எங்க இருக்கு முன்னுடைய முயற்சியால் செய்கிற அறன்தான் அறம் என்று சொல்லும்போது பசுமாட்டை குறிக்கிறார் இன்னொரு குறிச்சார் ஆ பயன் குன்றும் அறுதொடிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் என்னின் ால் ஆயன் குன்றும் பசுக்கள் வளராது என்று சொன்ன ஆகவே பசுவை அவ்வளவு அருமையாக குறித்த எனவேதான் இந்த சமரன் என்ன பண்ணாங்கன்னா பசுவை விட்டாங்க நம்முடைய பெரிய பிராணத்துல சண்டிகேஸ்வர வரலாற்றுல ஒரு நான்கைந்து பாடல்கள் சேர்க்கடார் பெருமான் பசுவை பற்றி அப்படியே குறிச்சிருக்கு அதனுடைய உடல் உறுப்புக்கெல்லாம் தேவர்கள் வதிகின்ற இடம் உடல் உறுப்புகள் எல்லாம் அது மட்டுமல்ல அந்த இனத்திலிருந்து தோன்றிய ஒரு காலைதான் நம்முடைய பெருமானுக்கு வாகனமா இருக்கு பெருமானுக்கு கொடியா இருக்கு அப்படிப்பட்டதல்லவா பசுக்குளம் என்று சொல்லி எதுக்கு சொல்றாரு இந்த பசுமாட்டை அடி அடிச்சுட்டாலும் அடிச்சு விட்டான் அதை பார்த்து அடிக்கிற ஏண்டாப்பாவை அடிக்கிற போயா அப்படின்னு சொல்லிவிட்டான் இன்மையில இருந்து நீ மேய்க்க வேணா நான் மேய்க்கிறேன் போன்ட்ட சரி போயா மேய்ச்சுக்கியா அப்படின்ட்டான் மறுநாள் இருந்து இவர் மேய்க்கிறார் இப்படி அகந்த வரலாறு தொடங்குது அப்ப பசுனுடைய பெருமையை சொல்லுகிறார் ஜெய்குலார் பெருமான் அதே போல திருமூலர்ல எங்கே போகிறார் திருவாவூரதுரை கண்ணியில் இருக்கிற சாத்தனூர் போகிறார் ஒரே பசு எல்லாம் கதறுகின்றன என்ன பார்த்தார் கண்ணீர் விட்டு சொல்லிவிட்டு தன் கூட்ட வைத்து விட்டு இவன் கூட்ட உழைஞ்சு அந்த மாதிரி செய்தார் திருமூலர் எனவே பசுவை பற்றி பெரியபிராணத்தில் சொல்லப்படுகின்ற இரண்டு இடங்கள் ஒன்று சண்டிகேஸ்வரர் வரலாறு இன்னொன்று திருமூலர் வரலாறு இப்படி எல்லாம் சொல்லப்படுகின்ற பசு எனவே இந்த பசு வேடத்தில் விட்டால் நல்லது என்று கருதி பசு விட்டாங்களா அந்த பசுவானது இதோ வருகிறது எப்படி வருது இந்த மதுரை அழிப்பதற்காக வருகிறது தான் அதை பற்றி ரொம்ப அருமையான இது மாடமளி மாளிகையில் ஆடு கொடிமான கோடுகளின் ஓடு முயில் கோத்து சேடல் முடியு அதிர்கொள் சென்னி வர ஒரு பெரிய அருமை அது சந்தம் அந்த பசு எப்படி வருதுன்னு சொன்னாரு பாட்டு அதனால இந்த பாட்டு படிச்சாலே அந்த குதிரை வர்ற மாதிரி இருக்கணும் அந்த பசு அப்படி பாஞ்சிட்டு வர்ற மாதிரி தெரியும் அதனால மாடமளி மாளிகையில் ஆடு கொடிமான குத்தி கோத்து மாட மாடிகள் கொடிகள் எல்லாம் கொட்டி பறகுதான் தலைமட்டம் குத்துச்சுன்னா அப்படி பல கொடிகளை குத்தி கொண்டும் பல மாடிகளை அழித்துக் கொண்டும் வருதான் அந்த பசு அப்படி வருகின்ற பசு சேடன் முடி சென்னி வரையூள் ஆட அடியுளவை அஞ்சிட உயிர் ஒவ்வொரு கால் இந்த நிலத்தில் வைக்கும் போது இதை தாங்கிட்டு இருக்கிற ஆயுசு அது தலையில முட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளவு மேல் அமைப்பையும் தன்னுடைய கால் வலிமையினால் கீழே இருக்கிற ஆயிச்சாடனையும் தாக்கி வருகின்ற பசு என்று சொன்ன எப்படி இருக்கும் இந்த பாட்டு எப்படி இருக்கு இப்படியாக வருகின்றன என்று சொன்ன அப்புறம் ஒண்ணு சொன்னார் மரளின மரப்பசு வழி கொண்டு அரளிவதடம்பொருளை ஆறுடைய மாறன் ரொம்ப கடுமையான கோபத்துக்கு யார சொல்லு கேட்டா யமன சொல்லுவாங்க அதுதான் இருக்குல்ல கோபத்தில் அதிகமானது திருவள்ளுவர் அதுதான் கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் படை யமனே வந்தாலும் சரி அதுவும் கோவிக்கு வந்தாலும் சரி அது நம்ம மேலேயே வந்துட்டாலும் சரி திருவள்ளுவர் திருவள்ளூர்ல